வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி பத்தாவது செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் சென்னையில் பணமில்லா பரிவர்த்தனை முறையில் பல்வேறு அரசு சேவைகளுக்கான கட்டணங்களை ஒரே ஸ்மார்ட் கார்டு மூலமாக செலுத்தும் வசதியை செயல்படுத்த நகராட்சி நிர்வாகத்துறை தொடங்கியுள்ளது திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் கணவர் குறித்து அவரும் நானும் என்ற தலைப்பில் புத்தகம் எழுதியுள்ளார் இந்த புத்தகம் நாளை வெளிவருகிறது இந்திய அளவில் சாலை விபத்துகளின் முதலிடத்தில் இருந்த தமிழகம் போலீஸ் போக்குவரத்து துறை விழிப்புணர்வு நடவடிக்கைகளால் கடந்த ஆண்டு ஆறாவது இடத்துக்கு சென்றுள்ளது கமல்ஹாசன் தொடங்கியுள்ள மக்கள் நீதி மையம் கட்சியில் சேர இணையதளத்தில் இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் ஆந்திர சிறைகளில் வாடும் மூவாயிரம் தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார் காவிரி ஆற்றில் டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவித்து நஷ்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் தமிமுன் அன்சாரி வலியுறுத்தியுள்ளார் ரேஷன் கடைகளில் இந்த மாதம் முதல் மசூர் பருப்பு நிறுத்தப்படும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கூறியுள்ளார் இந்திய செய்திகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து பாஜக தலைவர்கள் வரும் டெல்லியில் முக்கிய ஆலோசனையில் ஈடுபடுகின்றனர் நாட்டில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவைத் தேர்தல்களை ஒரே சமயத்தில் நடத்துவதன் மூலமாக மட்டுமே அரசு நிர்வாகம் மேம்படும் என்று அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் ஹரியானாவில் உள்ள பள்ளிக்கூடங்களில் காலை நேர பிரார்த்தனையின் போது காயத்ரி மந்திரத்தை சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது புதுச்சேரியை ஸ்மார்ட் சிட்டியாக அறிவித்து ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு கோடி ஒதுக்கியுள்ளது மேலும் புதுச்சேரியை சுற்றுலா தலமாக மத்திய அரசு உதவி செய்யும் என்று பிரதமர் மோடி கூறினார் வடகொரியாவுடன் வர்த்தகம் செய்ய விதிக்கப்பட்ட தடை மீறப்படுவதை கண்காணிக்க சரக்கு கப்பல்களை இடைமறித்து சோதனையிட அமெரிக்கா முடிவு செய்துள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய இருந்து இருபத்தி ஒன்பது பேர் தப்பியுள்ளனர் இதில் பதினேழு பேர் பிடிபட்டுள்ளனர் சீனாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய தலைமை குழு மாநாடு இன்று தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற உள்ளது காலாண்டு நிதிநிலை அறிக்கை பங்குச்சந்தைக்கு தெரியப்படுத்தும் முன்பாக வாட்ஸ்அப் மூலம் வெளியானது குறித்து விசாரணை நடத்துமாறு ஹெச்டி வங்கிக்கு செபி உத்தரவிட்டுள்ளது வங்கிகளை தனியார் யோசனை ஏதும் அரசுக்கு கிடையாது என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி திட்டவட்டமாக கூறியுள்ளார் சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனமான ரோல்ஸ் ராயல்ஸ் அதன் எட்டாவது தலைமுறை காரை சென்னையில் அறிமுகப்படுத்தியது விளையாட்டுச் செய்திகள் இலங்கையில் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள டி டுவெண்டி முத்தரப்பு தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியில் கேப்டன் விராட் கோலி எம் எஸ் தோனி ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு முற்றிலும் இளம் வீரர்கள் கொண்ட அணியை பிசிசிஐ தேர்வுக்குழு அறிவித்துள்ளது ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் விருதை இந்தியன் கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலியிடம் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒப்படைக்க உள்ளது நியூசிலாந்து தொடரில் பங்கேற்க உள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணியில் பென் ஸ்டோக்ஸ் இணைய உள்ளார் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் அரையிறுதியில் விளையாட இந்திய வீரர் சமீர் வர்மா தகுதி பெற்றுள்ளார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாக ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவன் ஸ்மித் நியமிக்கப்பட்டுள்ளார் நடிகர் ஸ்ரீதேவி துபாயில் மாரடைப்பினால் திடீர் மரணம் அடைந்திருப்பது இந்தியாவை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அவருக்கு பல இருந்தும் இரங்கல்களும் புகழ் அஞ்சலிகளும் குவிந்துள்ளன அவரது இறுதிச் சடங்கு இன்று நண்பகல் பனிரெண்டு மணிக்கு நடைபெறுகிறது திமிர படத்தில் விஜய் ஆண்டனி முரட்டுத்தனமான போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் இதன் படப்பிடிப்பு மார்ச் ஒன்றாம் தேதி துவங்குகிறது இந்த படத்தில் நாயகியாக நிவேதா பெத்துராஜ் நடிக்கிறார் அஜித் நடிக்கும் விசுவாசம் திரைப்படம் இரண்டாம் பாகம் போன்ற உருவாக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளன வாழ்க்கை வரலாறு படத்தில் அனுஷ்கா பானுமதி வேடத்தில் நடிக்க அழைப்பு விடுத்தும் அதை அவர் மறுத்துவிட்டார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி வணக்கம்